தில்லை மூதூராடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி எண்ணில் குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோருலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் என்னுடைய இருளை ஏறத் துறந்தும் அடியாருள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமும் தோற்றுவித்தருளியும் கல்லாடத்து கலந்தினிதருளி நல்லாளோடு நயப்புரை எய்தியும் பஞ்சப்பள்ளியிற்பான்மொழி தன்னொடும் எஞ்சா தீண்டும் இன்னருள் விளைத்தும் கிராத வேடமொடு பிஞ்சுகவாயவள் கொங்கை நடம் படிந்தும் கேவேடராகி கெளிரது படுத்தும் மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியும் மற்றவை தம்மை மகேந்திரத்திலிருந்து உற்ற ஐமுகங்களார்ப்பணித்தருடையும் நந்தம் பாடியில் நான்மறையோ நாய் அந்தமில்ல ஆரியனாய் அமர்ந்தருடையும் வேறு வேறு உருவம் வேறு வேறு இயற்கையும் நூறு நூராயிரம் ஆயிரம் இயல்பினதாகி ஏருடை ஈசன் இப்புவனியை உயருடை மங்கையும் தானும் வந்தருளி குதிரையைக் கொண்டு உடநாடதன்மிசை சதுர்படச் சாத்தாய் தானெடுந்தருளியும் வேலம்புத்தூர் விட்டேறருளி கோலம் பொறிவு காட்டிய கொள்கையும் தர்ப்பண மத நிறந்தம் புத்தூர் விற்பொரு மேடற்கு இந்த விளைவும் மொக்கணி அருளிய முழுத்தடல் மேனி சொக்கதாக காட்டிய தொன்மையும் அரியோடு பிரமற்கு அளவறி ஒண்ணா நரியை குதிரை அக்கிய நன்மையும் ஆண்டு கொண்ட ருள அழகுரு தீருவடி ஆண்டு கொண்ட ருழ அழகுரு தீருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவிட்டு கனகம் ஜ பெறாது இஜய பெறாது ஆண்டான் எங்கோன் அருள் வழியிருப்ப தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும் அந்தணனாகி ஆண்டு கொண்ட அருளி ஞாலம் காட்டிய இயல்பும் மதுரை பெருநன்மா நகரந்து குதிரை சேவகனாகிய கொள்கையும் ஆங்கது தன்னில் அடியவற்காக பாங்காய் மண் சுமந்தருளிய பரிசும் உத்தர கோத மங்கையுள் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் பூவணமதனின் பொலிந்திருந்தருளி பூவணமேனி காட்டிய தொன்மையும் வாத ஊரினில் வந்தினிதருளி பாத ஊரின் வந்தினிதருளி பாதச்சிலம்பொலி காட்டிய பண்பும் திருவார் பெருந்துரை செல்வனாகி கருவார் சோதிய கள்ளமும் பூவல மதனிற் பொலிந்திரிதருளி பூவல பரிசும் தண்ணீர் பந்தர் சயம்பெற வைத்து நன்னீர் சேவகனாகிய நன்மையும் விருந்தினாகி வெண்காடதனில் குருந்தின் கீழ் அந்திருந்த கொள்கையும் பட்டமங்கையிற் பாங்காயிருந்த அட்டமா அசித்தியருளியும் வேடுவனாகி வேண்டுரு கொண்டு காடது தன்னில் கரந்த கள்ளமும் மெக்காட்டிட்டு வேண்டுரு கொண்டு தக்கான் ஒருவனாகிய தன்மையும் ஓரி ஊரின் உகந்தினிதருளி பாரியும் பாலகனாகிய பரிசும் பாண்டூதனில் இண்ட இருந்தும் தேவூர்தென்பால் திகழ் தருதீவில் கோவார்கோலம் கொண்ட கொள்கையும் தேனமர் சோலை திருவாரூரின் ஞானந்தன்னை நல்கிய நன்மையும் இடைமறுதனில் படிமப்பாதம் வைத்தரிசும் வைத்தும் ஏகம்பத்தின் இயல்பாயிருந்து பாகம் பெண்ணோடாயின பரிசும் திருவாஞ்சியத்திற்கு வர இருந்து மறுபார் குடலியோடு மகிந்த வண்ணமும் சிலையேந்தி பாவகம் பல பல காட்டிய பரிசும் கடம்பூர் தன்னில் இடம்பறையிருந்தும் இங்கோய் மலையில் எடிலது காட்டியும் ஐயா அதனிற் சைவனாகியும் துருத்தி தன்னில் அருத்தியோடு இருந்தும் திருப்பனையூரில் விருப்பனாகியும் கடுமல மதனிற்காட்சி கொடுத்தும் கழுக்குண்டதனில் வழுக்காதிருந்தும் புறம்பய மதனில் அறம்பல அருளியும் குற்றாலத்துக்குரியாயிருந்தும் அந்த மில் பெருமை அழலுரு கறந்து சுந்தர வேடத்து ஒரு முதல் உருவு கொண்டு இந்திரஞாலம் போல வந்தருளி எவ்வவர் தன்மையும் தன்பயிற்படுத்து தானேயிய தயாவரன் எம் சந்திர தீபத்து சாத்திரனாகி அந்த ரத்து இழிந்து வந்து அழகமர் பாலையுள் சுந்தர தன்மையோடு துதைந்திருந்தருடையும் மந்திர மாமரி மகேந்திர அந்தமில் பெருமை அருளுடைய அண்ணல் எந்தமை ஆண்ட பரிசது பகரின் ஆற்றல் அது உடைய அழகமர் திருவுரு நிற்கு கோடி நிமிர்ந்து காட்டியும் உனந்தன்னை ஒருங்குடன் அறுக்கும் ஆனந்தம் மேயாரும் மாதிர்கூருடை மா பெருங்கருணையன் நாதப்பெரும்பரை நவீன்று கரங்கவும் அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டருள் பாவன் அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டருள் பாவன் கழுக்கடை தன்னை கைக்கொண்டருளியும் கொண்டருளியும் மூலமாகிய மும்மலங்கருக்கும் தூயமேனி சுடர் விடு சோதி சுடர் சோதி சுடர் சோதி காதலனாகி கடுநீர் மாலை ஏழுடைத்தாக எழில் பெற அணிந்தும் அரியோடு பிரமற்கு அளவறியாதவன் பரிமாவின் விசை பயின்ற வண்ணமும் மீண்டு வாராமழி அருள் புரிபவன் பாண்டி நாடே பழம்பதியாகவும் பத்தி செய்யரை பரம்பரத் துவிப்பவன் உத்தர கோதமங்கையூராகவும் ஆதிமூர்த்திகளுக்கு அருள் புரிந்து அருளிய தேவதேவன் திருப்பெயராகவும் இருள் கடிந்து அருளிய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள்மலையாகவும் எப்பெரும் தன்மையும் எவ்வவர்த்திறமும் அப்பரிசதனால் ஆண்டு கொண்ட அருளி நாயினேனை நாயினேனை நலமலி தில்லைள் கோலமாரரு பொதுவினில் வருகன கோலமார பொதுவினில் வருகன ஏல என்னை இங்கொழித்தருளி அன்றுடன் சென்ற அருள் பெருங்கடியவர் ஒன்ற ஒன்ற உடன் கலந்தருளியும் எய்த வந்திலாதார் எரியிற்பாயவும் மாலதுவாகி மயக்கமெய்தியும் பூதல மத நிற்புரண்டு விழுந்து அலறியும் கால் விசை தோடி கடல் புகமண்டி நாத நாத என்று அழுது அரற்றி பாதம் எய்தினர் பாதம் எய்தவும் பதஞ்சலிக்கு அருளிய பரம நாடக என்று இதம் சலிப்பு எய்த நின்று ஏங்கினர் ஏங்கவும் பெரும் இமயத்து இயல்புடை அம்பொன் பொலி தரு புலியூர் பொதுவினில் நடம் நவில் கனிதரு செவ்வாய் உமையோடு காளிக்கு உமையோடு காளிக்கு அருளிய திருமுகத்து அழகுறு சிறு நாகை அழகுறு சிறு நாகை சிறு நகை இறைவன் இண்டிய அடியவர் ஓடும் பொலிதரு குலியூர் குக்கினிது அருளினல் ஒலிதரு கையிலை உயர்கிழவோனே ஒலித்தரு கையிலை உயர்கிழவோனே உயர்கிழவோ உயர்கிழவோ